ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் தர்மசாஸ்திரங்கிற தலைப்பில் நம்முடைய தர்மசாஸ்திரங்களை ஆறு காண்டங்களாக பிரித்து அதில் ஐந்தாவது காண்டமாக பிராயஷ்ச்சித்த காண்டம்னு ஒரு பகுதி ரொம்ப முக்கியமான ஒரு காண்டம் இந்த பிராயசித்த காண்டங்கிறத பகுதியில் என்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுறது அப்படின்னா நாம் நம்முடைய கர்மாக்களை கட்டாயம் செய்துதான் ஆகணும் அவைகளை என்ன முறையில் செய்யணுமோ அந்த முறையில் செய்யணும் செய்யக்கூடியவன் சுத்தனாக இருக்கணும் சுத்தன்னா அவன் தவறு செய்யாதவனாக இருக்கணும் ஆனால் தெரியாமல் நிறைய தவறுகள் நடந்து போயிடும் அந்த தவறு அந்த தவறு குணத்தோடு சேர்ந்து ஒருவன் கர்மா பண்ணினால் அவன் செய்யக்கூடிய கர்மாக்கள் அனைத்தும் கெட்ட பலன்களை தான் கொடுக்கும் அப்போது அவன் செய்யக்கூடிய கர்மாக்கள் நல்ல பலனை கொடுக்கணுமானால் என்ன செய்யணும் அவன் செய்யக்கூ அவன் செய்த தவறுக்கு பரிகாரம் பண்ணணும் அதை தான் நமக்கு பிராயச்சித்த காண்டம் தெரிவிக்கிறது ஒரு மனிதன் என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது தவறு இரண்டு விதமாக இருக்குது ஜானகிருத்தம் அஜான கிருத்தம்னு இரண்டு விதம் தெரிந்தே தவறு செய்கிறது தெரியாமல் தவறு நடந்து போயிடுறது இப்படி இரண்டு விதம் இந்த இரண்டு விதங்கள்லேயும் பலன்களில் வித்தியாசம் இருக்குது சுத்தமாக தவறே செய்யக்கூடாதுன்னு சில தவறுகள் இருக்குது அதை தான் நாம் பஞ்ச மகா பாத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பிரம்மஹத்யா சுராபானம் ஸ்வர்ணஸ்தேயம் குர்வங்கனாகமனம் தத் ஐந்து இது ஐந்துக்கும் மகாபாத்தகம்னு பெயர் அதாவது பிரம்மஹத்யா அப்படின்னா பிராமணனை அடிப்பது பிராமணனுக்கு சமானமாக உள்ள பசுக்களை அடிப்பது பிராமணனுடைய அவன் கர்மாவுக்காக வைத்திருக்கக்கூடிய வஸ்துக்களை திருடுறது இப்படி இவைகள்லாம் பிரம்மஹத்யா பிரிச்சிருக்க பிரம்மஹத்யான்னு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டுக்கும் பிரம்மஹத்தியான பெயர் அதேபோல் சுராபானம் சுறாபானம் அப்படின்னா நாம் சாப்பிடக்கூடாத வஸ்துக்களை முகர்ந்து பார்க்கறது முகர்ந்து பார்க்குறதே தோஷம்னா அப்போது அதை சாப்பிட்டால் எவ்வளவு தோஷம் நமக்கு சம்பவிக்கிறது தோஷம்னா பாப்போம் அந்த பாப்பத்தோடு கூட நாம் எதை செய்தாலும் அது கெட்ட பலனை தான் நமக்கு கொடுக்கும் அப்படி சுறாபானங்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே நமக்கு கொடுத்துருக்கார் இந்த அனைத்து விதமான பாப்பங்களும் சுறாபானங்கிற பகுதிக்குள்ளே வருது ஸ்வர்ணஸ்தேயம் ஸ்வர்ணஸ்தேயம்னா தங்கம் முதலிய உலோகங்களை திருடுவது அதற்கு ஸ்வர்ணஸ்தேயம்னு பேர் ஸ்வர்ணஸ்தேயம்னா ஸ்வர்ணம்னா தங்கம் தங்கத்தை தேடுறது மாற்றமே ஸ்வர்ணஸ்தேயம்னு இல்லை நிறையா வஸ்துக்களை சொல்லியிருக்க நான்காவது குர்வங்கனாகமனம் குர்வங்கனாகமனம் அப்படின்னா நமக்கு ஒரு உபதேசமோ மந்த்ரோபதேசமோ வித்தைகளையோ நம் வாழக்கூடியதான வழியையோ நமக்கு யார் காட்டுறாரோ அவருக்கு குருன்னு பெயர் அவருடைய அவருடைய மனைவியோ அவருடைய பெண்ணையோ நாம் மனைவியாக பார்க்கக்கூடாது அது பெரிய பாதகம் மகாபாத்தகம்னு பெயர் இன்னொருவருடைய மனைவியை தன் மனைவியாக பார்க்கக்கூடாது இன்னொருவருடைய மனைவியை தன் மனைவியாக அனுபவிக்கக்கூடாது அது மகாபாதகம்னு பெயர் அதை செய்யக்கூடாது இது நான்கும் இல்லாமல் தற்சம்சர்க்கம்னு ஒன்று இந்த நான்கும் செய்தவர்களோடு சம்பந்தம் வச்சுக்கிறது அதுவும் மகாபாத்தகம் ஒரு திருடன் இருக்காங்கன்னா அந்த திருடனோடு கூட நாம் ஸ்னேகம் வச்சுக்கக்கூடாது அவனோடு கூட நாம் ஸ்னேகம் வச்சிருந்தாலோ அவனோடு பேசினாலோ நாமும் அந்த பாபத்தை செய்த பலனை அனுபவிக்கணும் இதெல்லாம் தெரியாமல் நடக்கிறது தெரி தெரிஞ்சு செய்தால் பெரிய பரிகாரங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா ஏன் இந்த பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணிக்காமல் இருந்தால் நமக்கு மிக மிக மோசமான பலன்களை அனுபவிக்க வேண்டி வரும் வியாதிகள் வரும் அடுத்த பிறவி வீணாக போயிடும் இந்த பிறவியே வீணாக போயிடும் அப்படி போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய வேதம் ரிஷிகள் மிக மிக அரிதான இந்த பிறவியை நீ எடுத்திருக்கப்பா இதை நீ பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் வீண் பண்ணிடாதே அப்படின்னு நமக்கு இந்த வழிகளை காண்பிக்கிற இதை நாம் கட்டாயம் செய்துக்கணும் தெரியாமல் இந்த பாவங்கள் எல்லாம் நடந்து போயிடுது அப்படின்னா அதற்கு என்ன விதமான பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத இந்த பிராய்ச்சித்த காண்டம் காண்பிக்கிறது அவனவனுடைய அவனுடைய சக்திக்கு தகுந்தாற் போல் பரிகாரம் பண்ணிக்கணும் கிறாச்சரணம்னு பெயர் கிருட்சிராச்சரணம் அப்படின்னா ரொம்ப சிரமசாத்தியமான ஒரு பிராயசித்வம் அது அதை செய்துக்கிறது ரொம்ப சிரமம் அந்த அளவுக்கு செய்ய முடியலைன்னா அதற்கு அடுத்தபடியாக சொல்லியிருக்க அப்படி ரெண்டு மூன்று படிகளாக நாம் செய்ததான பாபங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லப்படுறது இந்த காண்டத்தில் இதை தான் நமக்கு வகுத்து மகாசங்கல்பம்னு நமக்கு கொடுத்துருக்கா நாம் தினமும் ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்நான சங்கல்பம்னு பண்ணிக்கணும் அதில் மகாசங்கல்பம்னு ஒன்று இருக்குது சுருக்கமாக சங்கல்பம் செய்துக்கிறதுன்னு ஒரு வகை மகாசங்கல்பம் செய்துக்கிறதுன்னு ஒரு வகை இந்த மகாசங்கல்பத்தில் அவ்வளவும் சொல்லப்படுறது அந்த மகாசங்கல்பம் சொல்லி ஸ்நானம் செய்யணும் புண்ணிய நதிகளுக்கோ அங்கே எல்லா க்ஷேத்திரங்களுக்கோ போனால் மகாசங்கல்பம் சொல்லி ஸ்நானம் பண்ணணும் அப்படி ஸ்நானம் பண்ணினால் நாம் தெரியாமல் செய்த பாபங்கள் அனைத்தும் தொலைகிறது நிவர்த்தி ஆறுது அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு மகாசங்கல்பம்னு வகுத்து கொடுத்துருக்கா அதை தான் நாம் சிராவணம்னு சொல்லக்கூடிய ஆவணி ஆவட்டத்தில் முதல்ல மகாசங்கல்பம்னு சொல்லி ஸ்நானம் பண்ணுறோம் ஏன்னா அதையெல்லாம் நினச்சிக்கணும் இந்த மகா பாத்தகங்கள் அந்த பாபங்களெல்லாம் நினச்சிருந்தாலே நமக்கு மனசில் சுத்தி கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு அங்கே வச்சுருக்கா ஏன்னா நாம் வேதாரம்பம் பண்ணிக்க போகிறோம் ஆவணி ஆட்டத்தன்னைக்கு நாம் வேதத்தை புதுப்பிக்கக்கூடியதான அனுஷ்டானம் ஆவணியவட்டம் சிராவணம் உயர்ந்ததான வேதத்தை நாம் புதுப்பிக்கணும்னா நாம் ரொம்ப சுத்தனாக இருக்கணும் அந்த அளவுக்கு நமக்கு சுத்தத்தை கொடுக்கக்கூடியது இந்த மகாசங்கல்பம் அப்படிங்கிறதுனாலே தான் மகாசங்கல்பம்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா மகர்ஷிகள் இந்த மகாசங்கல்பம் சொல்லக்கூடியது இவைகளெல்லாம் பிராயசித்த காண்டம் தான் நமக்கு விரிவாக சொல்லியிருக்கு ஒவ்வொரு பாபங்களுக்கும் பரிகாரங்கள் என்ன விதமாக இந்த பாபத்தை நாம் போக்கிக்கணுங்கிற முறைகளை பிராயஷ்சித்த காண்டம் நமக்கு விரிவாக சொல்கிறது மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்